வணக்கம் ஆகஸ்ட் 7 இரண்டாயிரத்தி பத்தொன்பது நட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று விக்ராந்த் உள்நாட்டு விமானம் தாங்கி கப்பல் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள் கடற்படைக்கு வழங்கப்பட உள்ளது இரண்டு மத்திய பிரதேச மாநிலம் தனது சொந்த விதைகளை சாபீஜ் தயாரிக்கப் போகிறது மூன்று சிறை கைதிகளுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தை அஸ்ஸாம் மாநிலம் தொடங்கியுள்ளது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள ஆயுதங்களை தைவானுக்கு விற்க எந்த வெளியுறவுத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது இரண்டு இந்தியா ஆசியான் டோக்கியோ வர்த்தக அமைச்சர்கள் கூட்டம் எந்த நகரத்தில் நடைபெற்றது மூன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் எத்தனை கெலி லிப்ட் சினோக் ஹெலிகாப்டர்களை இந்திய விமானப்படை உத்தரவிட்டது மீண்டும் சந்திப்போம் நன்றி